வணக்கம் வாழ்க வளமுடன் படிப்பாற்றல் என்பது கற்றுக்கொள்ளவும் அறிவாற்றலை அதிகரிக்கவும் புதிய உண்மைகளை கண்டுபிடிக்கவும் நன்கு சிந்திக்கவும் நம்மை தூண்டுகின்ற ஒரு காரணி நல்ல லட்சியங்கள் குறிக்கோள்கள் உருவாக்கப்படும் போது என்பது எளிமையாகிறது எனக்கு படிக்கும் ஆற்றல் இல்லை இவ்வளவு பாடங்கள் என்றால் என்னால் படிக்க இயலாது என்பர் சிலர் படிக்கும் ஆற்றல் சிலரிடம் பிறவியிலேயே து அவர்களால் மட்டுமே முதல் மதிப்பெண்களை பெற முடியும் என்ற தவறான நம்பிக்கைகள் தான் நமக்கு சுமையாக்குகின்றன படிப்பதற்கு அடிப்படை நன்கு கவனித்தல் மற்றும் உற்று ஆகும் ஒன்றை கவனியாமல் உற்று எதையும் நாம் படிக்க இயலாது கவனிக்கும் போதும் உற்று பற்றி தெரிந்து ஆர்வம் உருவாகிறது தேடல் தொடங்குகிறது அதுவே படித்தல் மனநிலையை நமக்கு உருவாக்குகிறது இளம் வயதில் லட்சியங்கள் மற்றும் நோக்கங்களின் அடிப்படையில் தான் கற்றல் அல்லது படித்தல் தொடங்குகிறது அது ஊக்கப்படுத்தப்படும் போது எளிமையானதாகவும் இனிமையானதாகவும் மாறுகிறது எனவே இளமையில் கற்றல் என்பது ஒரு கலையாகும் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்பார் ஒவ்வையார் ஒரு நாள் ஆசிரியர் குடுவையை திறந்தார் குடலை புரட்டி போடும் அழுகிய முட்டை நாற்றம் வந்து மாணவர்கள் அனைவரும் மூக்கை பிடித்துக் ஹைட்ரஜன் சல்பைடு அப்படித்தான் நாறும் நீங்கள் வேதியியல் அறிவோடு சகிப்புத்தன்மையிலும் உற்று நோக்குதலிலும் கவனித்தலிலும் நன்கு வளர வேண்டும் அப்போதுதான் நீங்கள் முன்னேற முடியும் என்று பாடத்தோடு வாழ்க்கையையும் தொடர்புபடுத்தி கூறினார் ஆசிரியர் இப்படித்தான் என்று அவர் வலதுகையின் நாள்காட்டி விரலால் நாற்றமெடுக்கும் ஹைட்ரஜன் சல்பைடு கிரவத்தை தொட்டு சப்பி காண்பித்தார் கவனியுங்கள் நான் மறுபடியும் செய்கிறேன் அதேபோல் நீங்களும் செய்ய வேண்டும் இது ஒரு சிறந்த பயிற்சி என்று கூறி ஆசிரியர் இரண்டாம் செய்து காண்பித்தார் மாணவர்கள் தயக்கம் காட்டவே மூன்றாம் செய்து காட்டினார் மாணவர்கள் ஒவ்வொருவராக திரவத்தை தொட்டு சப்ப ஆரம்பித்தனர் சிலர் வயிறு கும்ட்டி வாந்தி எடுத்தனர் சார் உங்களால் மட்டும்தான் சார் முடிது என்றனர் மாணவர்கள் உங்களால் எப்படி முடிகிறது என்றும் கேட்டனர் ஆசிரியர் சிரித்துக்கொண்டே சொன்னார் மாணவர்களே நான் அமிலத்தை தொட்டது ஆள் ஆனால் சப்பியதோ நடுவிரலை வாழ்க்கை சிறப்பாக அமைய படிக்க வேண்டும் அந்த கல்வியை இனிமையாக்க நன்கு கவனித்தலும் உற்று மிக மிக அவசியம் எனவே நீங்கள் உங்கள் கல்வியில் மிக அதிகம் கவனித்தலும் உற்று கையாள வேண்டும் என்று கூறினார் படிப்பாற்றல் சுமையற்றதாக இனிமையானதாக மாற அதிகம் படிக்க வேண்டும் அதிகமாக ஆய்வு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என் வளர்ச்சிக்கு என் உயர்கல்விக்கு சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு மற்றவர்கள் மதிக்கும் உயர் பதவிகளுக்கு நான் செல்வதற்கு நான் படிக்கிறேன் என்ற உணர்வை ஒவ்வொருவரும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் உருவாக்கிக் கொண்டோமானால் நாம் வாழ்க்கையில் சிறந்த லட்சியத்தோடு வளரலாம் மிகவும் வாழ்க்கையில் உயரவும் செய்யலாம் படிப்பதற்கு ஏற்ற பருவம் இளமை பருவம் இந்த இளமையில் நாம் கற்க கல்வியானது நமது மனதில் பசுமரத்தாணி போல ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது எனவே காற்றுள்ள போதே தூக்கிக் படிக்கும் காலம் என்பது ஒரு பொன்னான காலம் அதை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு அனைத்து மாணாக்கர்களும் நினைத்தால் தங்களது படிப்பாற்றலில் திறந்தவர்களாக உருவாக முடியும் கற்க கசடர கற்பவை கற்றவில் நிற்க அதற்கு தக என்கிறார் வள்ளுவர் இவ்வாறு நாம் படித்து படித்தபடி குற்றம் படிக்க வேண்டும் படித்தபடி நன்கு நடந்து கொள்ள வேண்டும் வணக்கம் வாழ்க வணக்கம் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் தேன்மொழி முத்துக்குமார சுவாமி